पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தே நமக்கு மனோதி நரு மூர்னியமஸ் ஓகாட்சர வியாரன் மாமனுமரன்யாதித்யந்தேகம் சயாதிபரமதி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிரயாண கால ஸ்மரணத்தை சற்று விரிவாக உபதேசம் பண்றார் இதுவரைக்கும் அதை பற்றின விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் சரீரத்திலிருந்து ஜீவன் கிளம்புற கிரமத்தையே உபதேசம் பண்றார் இதெல்லாம் நாம் திட்டமிட்டே சரீரத்திலேருந்து கிளம்புற மாதிரி தான் இது தற்கொலைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது யோக சக்தியினால தங்களுடைய சரீரத்திலிருந்து உயிரை பிரித்து கொள்கிற விஷயம்தான் இது ரகு வம்சத்தில் மகாகவி காளிதாசர் ரகுவம்சத்தில் பிறந்தவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுகிறார் அந்த ஸ்லோகத்தில் இந்த விஷயம் இருக்கிறது ரகுவம்சத்தில் பிறந்தவர்கள்லாம் சிறு நன்றாக கல்வியை கற்பார்களாம் அந்த கல்வியை விடாம அபியாசம் பண்ணி பாதுகாப்பார்களாம் அப்புறம் வாலிப பருவத்தில தர்மமான வழியில் இந்த உலக சுகங்களையெல்லாம் அனுபவிப்பார்களாம் பிறகு வாழ்க்கையின் பிற்பகுதி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அல்லது அறுபது வயசுக்கு மேலே தங்களுடைய குழந்தைகளிடத்தில் ராஜ நிர்வாகத்தை அதாவது நாட்டினுடைய நிர்வாகத்தையெல்லாம் ஒப்படைத்துவிட்டு முனிவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஜபம் தியானம் தத்துவ விசாரம் இதெல்லாம் செய்து கொண்டிருப்பார்களாம் கடைசியில் சரீரத்திலிருந்து ஜீவனை யோக சக்தியினால் பிரித்து கொள்வார்களாம் அப்பேற்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் எப்படி விளக்கி சொல்லப் போகிறேன் அப்படின்னு அவையடக்கத்திலேயே மகாகவி காளிதாசர் ரகுவம்சத்தில் குறிப்பிடுறார் அந்த ஸ்லோகம் இதுதான் சைஷவேபியஸ்த வித்யானாம் எவ்வனே விஷயம் வார்தக்கிய முனிவிருத்தே தனும் தியஜாம் இதுக்கப்புறமும் ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி இருக்கு இருந்தாலும் இந்த இடத்துல இது பொருத்தமா இருக்குங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை நான் நினைவு கூறுறேன் ஞாபகப்படுத்துறேன் அந்தே யோகேன தனும் தியஜாம் அந்தேன கடைசி காலத்துல யோகேன யோக சக்தியினால் தனும்ன உடம்பை தியாகம் செய்யக்கூடியவர்கள் ரகுவம்சத்திலே தோன்றியவர்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து அது மாதிரி இங்கேயும் கிரமமுக்தி சாதகன் என்ன பண்ணுறான்னா நீண்ட நாள் இந்த சாதனைகளை அபியாசம் பண்ணி பிறகு திட்டமிட்டு அதுக்கெல்லாம் உத்தராயண காலம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பிறகு நாம் விசாரம் பண்ண போகிறோம் ஒரு குறிப்பிட்ட அந்த யோக சக்தியெல்லாம் நன்றாக பழகின பிறகு சரீரத்திலேருந்து எப்படி பிரித்து கொண்டு போகிறான் அப்படிங்கிறது அழகா சொல்கிறாரு இங்க யஹா தேகம் தியஜன்னு பிரயாத்தி சஹா பரமாம் கத்தி யாத்தி கடைசி லைனில் இருக்கு பதிமூணாம் ஸ்லோகத்தில் எவன் உடலை விட்டு விட்டு கிளம்புகிறானோ யஹா ஜீவஹா எந்த ஜீவன் எந்த உயிர் எந்த ஆத்மா ஜீவாத்மா சோல் அப்படின்லாம் சொல்கிறோமே அது கிளம்புகிறானோ சஹா அந்த ஜீவன் பரமாம் கத்தி யாதி மேலான கத்தியை அடைகிறான் பிரம்மலோகம் சென்று பிரம்மாவினுடைய உபதேசத்தை பெற்று பிரம்மாவோடு அவனும் முக்தி அடைகிறான் என்று புராணங்களில் வேதங்களிலையும் சில பகுதிகளில் காணப்படுகிறது சஹா பரமாம் கத்திம் யாத்தி ஆனால் அது எப்படி பண்ணணும் அந்த முறைகளை சொல்கிற அது எப்படிங்கறத நாளைக்கு நான் தொடர்ந்து இதே ஸ்லோக ரெண்டு ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தத்தை இன்னும் தெளிவா சொல்றேன் சர்வாராணி மனோஹதி நிதியனியாத் ஆஸித்தோயாரணம் ஓமித்தேகாட்சரம் வியாஹரன் மாமனுஸ்மரன் யாதித் தியஜந்தேகம்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 ஹரிவோம்